நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அல் மீளும் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது வெண்பூசணி சாலடு செய்யத்தை வெனப்பொருட்கள் வெண்பூசணி பச்சை கொடை சிவப்பு குடை மஞ்சள் குடை கேரட் கொத்தமல்லி எலுமிச்சம்பழம் உப்பு மிளகுத்தூள் செய்யமுறை முதல்ல நம்ம வந்து ஒரு பவுலில் இந்த குடமிளகா கலர் கொடமிளகாய்ங்களா ஒன்று ஒன்றா கட் பண்ணி அதில் பொடியை கட் பண்ணி வச்சிருவோம் அதுக்கப்புறம் கேரட்டு பொடியை கட் பண்ணால் பண்ணிக்கலாம் துருவி போட்டாலும் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா இந்த கொத்தமலை தழையும் போட்டுடுவோம் அதுக்கப்புறமா வெண்பூசணியை போடுவோம் ஏன்னா தண்ணி விடலையோ அதனால் வெண்பூசணியை கடைசியாக போடுவோம் போட்டு கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் எலுமிச்சம் சாறு அதில் நல்லா பேஞ்சு விட்டுடுவோம் உப்பு அந்த ருசிக்கேற்ற மாதிரி எவ்வளோ காயெடுத்துக்கோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுடுவான் மிளகு வந்து நம்ம எப்போ சமைக்கிறோமோ அந்த நேரத்தில் இடித்து போட்டால் சூப்பராக இருக்கும் நல்லா கலந்துட்டு பரிமாறணுன்னா சூப்பர்பான டேஸ்ட்டி அண்ட் ஹெல்த்தி வெண்பூசணி சாலட் தயார் எந்த சாலட் பண்ணாலுமே வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சிடணும் கட் பண்ணி மூடி வச்சுட்டு அது அப்போ தான் ஊறிக்கும் எல்லாம் எல்லாம் ஊறி டேஸ்ட் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்